அவர்களின் கூலி எதையும் அது குறைத்து விடாது ஒருவர் வழிகேட்டின் பக்கம் அழைத்தால் அந்த வழியை பின்பற்றுவோரின் குற்றம் போன்ற குற்றம் இவருக்கும் உண்டு இது அவர்களின் குற்றங்களில் எதையும் குறைத்துவிடாது என்று நபி சொல்லுவின் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு நான்கு